ீஸ் இருநூற்றி ஐந்து நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஊழ போது தமது தலைப்பாகையின் மீதும் தமது இரு கால் உரைகளின் மீதும் மசல் செய்ததை நான் பார்த்தேன்